ஓம் நமோவி சம்பிராய வம்ச ரிஷிபியோமோ நமோ குருப்பலவரி பிரானை வா கிரமோப்போ வானி सदा சதியசமோஹி ச ोहे साध्यस्य युज्यते। गौड़पादाचार्यर सांख्यमत निराकरण पवैतमत निराकरणते मुख्यम कर्म வாதத்தை நிராகரணம் பண்ணுகிறார் அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் சற்று அவருடைய மொழி நடை சொற்கள் அவர் சொல்கிற விதம் இதெல்லாம் கடினமாக தான் இருக்குது இதுக்கு சொல்கிற கமெண்ட்ரியும் புரிந்து கொண்டு ஏற்கனவே படிச்சுதான் நாங்கள்னா ஏன்னா எங்களுக்கு அதை ரீகலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகிறது ஆனால் படிக்க படிக்க படிக்க எல்லாம் படித்ததெல்லாம் நன்றாக ஞாபகத்துக்கு வருது அதனால் ஒரு ஒரு கிளாஸ்லையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க இந்த பதினாலாவது ஸ்லோகத்துலேருந்து நம்ம பார்த்த ஸ்லோகங்களையே நான் உறுதி தனப்படியும் சொல்லிக்கிட்டே வரேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன் பதினாலாவது ஸ்லோகம் என்ன சொல்ல சொல்லித்துன்னு சொன்னால் யாருடைய மதத்தில் பலன் வந்து ஹேத்துவுக்கு ஆதியோ பலத்திற்கு ஆதியாக ஹேது இருக்கிறதோ அவர்கள் இரண்டிற்கும் அநாதியாக இருக்கும் தன்மையை எப்படி முரண்பாடோடு சொல்லுகிறார்கள் இது சங்கரபாஷ்யத்துடைய சாரம் இது நான் ஏற்கனவே விலைக்கு சொல்லிவிட்டேன் இது ஒன்றும் குழப்பம் இல்லை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு ஒன்றும் பெரிய குழப்பம் வரலை ஆனால் அவர்கள் அநாதீங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் இதுதான் இருபத்தி மூணாம் ஸ்லோகத்திலையும் முடிக்க போறாரு நீங்கள் இருபத்தி மூணாம் ஸ்லோத்திலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி மூணு கம்பேர் பண்ணி பாருங்கள் ஹேத்துர்ண ஜாதத்தேதே ஃபலம் சாப்பி ஸ்வபாவத்திய தசியர் அதுவும் காம்ப்ளிகேட்டடாக தான் போட்டு முடிச்சிருக்காரு அதெல்லாம் சுலபம் தான் சொல்லிடலாம் அதாவது இது ஒரு புது கோணத்தில் சிந்திக்கப்பட்ட கருத்து மற்ற உபனிஷதங்களில் பார்த்துக்க முடியாது தான் ஆனா அந்த எளிமையானத அவங்க சொல்ற முறைகள் தோன்றுகிறது கொஞ்சம் மெதுவாக ஒன்று எழுதி சார்ட் போட்டுனே வந்தோம் போட்டோம் எல்லாம் சரியா புரிஞ்சு கஷ்டமே கிடையாது இதுக்கு அது ஆதிங்கிறே அதுக்கு இது ஆதிங்க கர்மத்துக்கு பலன் காரணங்கிறேன் பலத்துக்கு கர்மங் காரணங்கிற ரெண்டும் அனாதீங்கிற முன்னுக்கு பின் முரணா இருக்கேப்பா அப்படின்னு ஆரம்பிச்சார் ஏன்னா இவர்களெல்லாம் கர்ம மூல காரணவாதிகள் கர்மத்தையே சிருஷ்டிக்கு மூல காரணமாக சொல்லுகிறார்கள் நம்ம என்ன சொல்றோம் சிருஷ்டியவே சொல்லை சிருஷ்டி இருக்கிறதும் இல்லை சிருஷ்டி இருக்க போறதும் இல்லைன்னு சிருஷ்டிக்குள்ளேயே இருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக நினைத்து கொண்டு அடுத்த பார்ட்டி சிருஷ்டிக்கப்பட்டவனாக அவன் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம் ஆனா தாற்பயம் என்ன சிருஷ்டியே இல்லேன்னு எதுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கோம் சிருஷ்டிக்குள்ளே இருந்துட்டே எதுக்காக சிருஷ்டிக்குள்ள இருந்துட்டே சிருஷ்டியை பேசிட்டு இருக்கோம்னு சொல் சிருஷ்டி சொல்றோம்னா சிருஷ்டிய உண்மேன்னு நம்பிக்கிட்டு சிருஷ்டிக்குள்ள இருக்கிறது பந்தம் சிருஷ்டிய சத்தியம் நினைச்சு கொண்டு சிருஷ்டிக்குள்ள இருக்கிறது பந்தம் சிருஷ்டி உண்மை இல்லேன்னு நினைச்சுக்கொண்டு சிருஷ்டிக்குள்ள இருக்கிறது தான் மோக்ஷம் அந்த மோட்சம் சிருஷ்டிக்குள்ள இருக்கிற மோக்ஷம் மோக்ஷம் தேவையில்லைங்கிற ஞானத்தோட இருக்கிறது தான் மோக்ஷம் அப்பன்னா மோக் ஏன் இவ்வளவுலாம் கஷ்டப்படுத்தினே கஷ்டப்படுத்தல உனக்கு இந்த அல்டிமேட் உண்மை சத்தியம் தெரியணும்னு சொன்னா உனக்கு அதெல்லாம் அவசியம் தேவை முதல்ல அதுல விலகணும் அதர்மாச்சரணத்துலந்து நீ நல்லா விலகி ஆகும் அது மாத்திரம் இல்லை இந்த உயர்ந்த இந்த உயர்ந்த விஷயமானது உனக்கு புரியணும்னு சொன்னால் உனக்கு வந்து உலகத்தில் ஆசையே இல்லாமல் போகணும் உலகத்தில் ஆசை இல்லாமல் போகிறதுக்கு இந்த ஞானம் ஒன்றுனால மாத்திரம் பண்ண முடியாது ஞானத்தினால பண்ண முடியும் எடுத்தவுடனே இந்த ஞானத்தை சொல்கிறதுனால உனக்கு உலகத்தில் ஆசை போகாது அதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு சாதனை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆஹ் சாதனை தான் வீணா போயிடுமான் வீணா போகாது அந்த நம்ம பண்ற தார்மீகமான சாதனைகள்லாம் வீணா போகுமான்னா அகம் சாத்திய சாதனை சாதக விஹீனம் பிரம்மன்ற ஜானத்தை புரிஞ்சுக்கணும் கிடைச்சிக்கடைய போ ஹோல் கிளாஸுக்கு தான் போக போகணும் ஞாபக நான் ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேற விதா இல்லாட்டி வேற ஆரம்பிச்சிடணும் சப்ஜெக்டை இதே சப்ஜெக்டை வச்சுருந்து வேறு விதமாக சொல்ல நடக்கவே நடக்க வேறு விதமாக சொல்லவும் கூடாது வேற வேறு என்னத்தையா இதுக்குள்ளே கண்டதை சொல்ல முடியுமா இந்த சப்ஜெக்டை வச்சுருந்து இதை வச்சுக்கிட்டு கீதையை ரொம்ப நேரம் வியாக்கியானம் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க என்ன பிரயோஜனம் இப்போ கீதை மெயின் டெக்ஸ்ட்டாக காரிக கௌடபாத காரிக மெயின் டெக்ஸ்ட்டாக இப்போ இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்போ நீ இப்படி அனாதியை சொல்கிறேன்னு கேட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கேட்டோம்னா நீங்கள் வந்து நம்ம ஆப்ஷன் சிக்ஸ் ஆப்ஷன்லாம் சொன்னோமே அதெல்லாம் அப்புறம் வச்சு இதுலையே ஒரு கண்டினியூட்டியை பார் அப்போ யாருக்கு இந்த ரெண்டாவதுல முதல் ஹேத்து தான் முதல் பலத்துக்கு காரணம் முதல் பலன்தான் முதல் ஹேத்துவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் பையங்கிட்ட இருந்து அப்பா வந்த மாதிரி ஆகிடும் அந்த போட்டிங்கனா தான் சரியாகும் ஃபஸ்ட்டு ஹேத்து ஃபஸ்ட்டு பலம் முதல் பலன்தான் முதல் ஹேத்துவுக்கு ஹேத்து ஹேத்துவுக்கு ஹேத்து அப்படி சொல்கிறேன் ஹேத்துவுக்கு காரணம் காரணத்துக்கு காரணம் பலந்தான் காரணத்துக்கு காரணம் கர்மா கர்மாங்கிற காரணத்துக்கு காரணம் எது தான் கர்மாங்கிற காரணத்துக்கு காரணமா இப்ப கர்மா காரணம் சரீரம் காரியம் சரீரம் காரணம் கர்ம காரியம் பிரதம கர்ம பிரமீர காரணம் பிரசம ஷரீரம் பிரதம கர்மனஹா புரியுது இல்லையா சமஸ்கிருதம் அப்படின்னா ஏதோ ஒன்னுல இருந்து ஒன்னு சொல்லலாமே தவிர இங்கிருந்து இந்த பக்கம் போகாதப்பா புத்திரா ஜென்ம யதா பவேத் ததா பவேத் அப்படி சொன்னார் ரெண்டாவது சரி அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம் யுகபத் சம்பவம் ஒரே ஐடியா வந்துடுச்சு ஹேத்துவும் பலமும் ஒரே வருங்க நம்பர் ஒன் ஒன்று நம்பர் ஒன்றுன்னு போட்டுப்போம் ஒன்று ஹேத்துவுக்கு பலம் ஆதி பலத்துக்கு ஹேது ஆதி ஆனா ரெண்டும் அநாதி இது முதல் ஸ்லோகத்தினுடைய கருத்து பதினாலாம் ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன ஹேத்துவுக்கு பலம் ஆதி பலத்துக்கு ஹேத்து ஆதி ஆனா ரெண்டும் அநாதி இது கான்ட்ரடிக்ஷன் பலம் ஆதி ஏ பலத்துக்கு அனாதி அனாதினாதினா ஆரம்பம் அற்றது தொடக்கம் அற்றது தொடக்கம் அற்றது முதல் அற்றது முதல் அற்று தொடக்கமற்றது ஆதி அற்ற அதுக்கு காரணம் கிடையாது அப்படி சொல்லணும் பலம் ஆதி பலத்துக்கு ஹேத்து ஆதி ஹேத்துவும் பலமும் அநாதி தயிர் உபவர்ணியத்தை கதம் விபிரதிஷித்தம் உபவர்ணத்தை அனாதி சொ போட வேண்டிருக்கு இதெல்லாம் பாசிபிளாம ஒருத்தரையும் திரும்ப திரும்ப ஒரு ஒரு கிளாஸ்லையும் இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்காக இல்லை நான் ஸ்டக் ஆகிட்டு உங்களுக்கு இது தாண்டி போனால் பரவாயில்லைன்னு கூட தோணாலும் தோணலாம் எனக்கு வந்து தெளிவாக சொன்ன திருப்தி எனக்கு வரணும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட திருப்தி இருக்கோ இல்லையோ அது வேறு உங்கள் சமாச்சாரம் எனக்கு தெளிவாக சொன்ன திருப்தி வரணுங்கிறதுக்கா ஒரு முறையும் நான் திரும்ப திரும்ப இதுக்குள்ளே நுழையிறேன் இது நுழைய அவசியம் எல்லாருக்கும் இது ஏற்படுறது யார் இதை டீச் பண்ணாலும் அவர்களுக்கு ஏற்படும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா அவ்வளவு அவ்வளோ அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் எப்போன்னா சிம்பிளாக புரியுமா புரிஞ்ச பிறகு சிம்பிளாக இருக்கும் புரியாத வரைக்கும் இது டஃப்பாகவே இருக்கும் புரிஞ்செடுத்து ஓ இவ்வளவு தானா அப்படின்னு இது இவ்வளவு தானான்னு புரியறதுக்கு எத்தனை தடவை சிந்திக்க வேண்டியிருக்கு சப்தவடை நியாயம் மாதிரி அது என்ன நியாயம் தயான் சுவாமிஜினுடைய சப்த வடை வடை சாப்பிடற போது ஏழாவது வடையில தான் வயிறு ரொம்ப காசு கொடுப்பேன்னு ஏழாவது வடை வயிறு ரொம்ப இருக்காது அது மாதிரி இப்ப தெளிவா புரியறதுக்கு நம்ம பல முறை ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு நன்னூர்லேயே ஒரு பாட்டு வருது முதல் தரவை படிக்கிறத காட்டிலும் ரெண்டாவது படிக்கிறது எப்படி ரெண்டாவது படிக்கிறத காட்டிலும் மூணாவது படிக்கிறது எப்படின்னு நன்னூர்ல சில சூத்திரங்களே வருது ஒரு சப்ஜெக்ட ஒரு தரத்துக்கு அதுக்காக அதுலேயே உட்காரணம் சொல்லல இது கூறியது கூறல் அல்ல தெளிவுபட கூறுதல் தெளிவுபடக் கூறுதல் புரிஞ்சு போயிடுது இல்லையா இனிமே சொல்ல மாட்டேன் போறோம் அப்புறம் அடுத்தது என்னன்னா ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டதுன்னா அப்படி நீ சொன்னியான்னா அதான் இதில் இது போட்டுக்கணும் முதல் முதல் ஹேத்துவுக்கு முதல் ஹேத்துவுக்கு முதல் பலம் ஆதி அது என்னென்ன காரணம் முதல் பலத்துக்கு முதல் ஹேத்து ஆதி அப்படின்னு சொன்னா நீ சொல்றது எப்படி இருக்குன்னா அப்பா உற்பத்தி ஆகிறாங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் உடனே குறைஞ்சு நீ வந்து இப்படி முட்டாள்தனமா சலவாதம் நாமவே அந்த பார்ட்டியோட கருத்தெல்லாம் நினைச்சு பார்த்து நமக்கு நாமளே தெளிவுபடுத்திக்கிறதா புரிஞ்சு நிஜமாவே அங்க ஒரு பார்ட்டி இருக்கு அவன்கிட்ட போய் திட்டின்னு இருக்கோம் நீ சாப்பிடறதுக்கு தான் அப்படி இப்படிலாம் பேசல அப்படிலாம் நம்ம பேச நமக்கு நம்ம அறிவை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய கருத்துக்களை நாம் சிந்திக்கிறோம் இது சொன்னார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் மூணாவது சொன்னார் ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்து வச்சுப்போமே எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொன்னா இல்ல இல்லை அது ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்ததுன்னா ஹேத்துவும் பலமும் ஒரே நேரத்தில் வந்துடுச்சு ஹேத்துவிலிருந்து பலம் வந்தது பலத்திலருந்து ஹேத்து வந்ததுன்னு சொன்னா தானே வம்பு இல்லையா கர்மாவிலிருந்து சரீரம் ஷரீரத்திலிருந்து கர்மா கர்மா சரீரம் வந்து அநாதி அப்படின்னு சொல்ல அப்ப கர்மா சரீரம் சரீரத்திலேருந்து கர்மானு சொன்னியானா பிள்ளைகிட்ட இருந்து அப்பா பிறக்கிற மாதிரி இந்த ஒரு பொருத்தம் இல்லாத காரியத்திலிருந்து காரணம் பிறக்காது காரணத்திலிருந்து தான் காரியம் வரும் அந்த காரியத்திலிருந்து இன்னொரு காரியம் வரும் அந்த காரியம் காரணமா மாறுமே தவிர ஒரு முதல் காரணமே காரண காரியமா மாறாது அந்யோன்யமா ஆக முடியாது அடங்கி இருக்கு அதுக்கு இது காரணம் இதுக்கு அது காரணம் அது மாத்திரம் தனி காரணமும் இல்லை புரியுது இல்லையா அது மாத்திரம் தனி காரணம் இதுக்கு அது காரணம் சரி வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டும் ஒன்னா வந்ததுன்னு வச்சுப்போமே ஹேத்துவும் பலமும் ஒன்றா வந்ததுன்னா சம்பந்தம் இருக்காது சம்பந்தம் இல்லாமல் போயிடும் மாட்டோட கொம்பு மாதிரி சம்பந்தம் இல்லாமல் போயிடும் காரண காரிய சம்பந்தமே அவுட்டை நம்ம விசாரமே என்னது இந்த ஜெகத் காரியம் இந்த ஜகத்துக்கு எது காரணம் அந்த காரணத்துக்கும் இந்த ஜகத்தான காரியத்துக்கும் என்ன சம்பந்தம் காரிய காரண சம்பந்தத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அப்ப நம்ம நம்ம கேட்கலாம் அது இன்னொன்னு இருக்கு வரப்போறது விஷயம் வரத்தான் போறது படிக்க படிக்க புரிஞ்சு போயிடுது மண்ணுக்கும் குடத்துக்கும் உள்ள காரண காரிய சம்பந்தம் எப்படிப்பட்டது பாலுக்கும் தயிருக்கும் உள்ள காரிய காரண சம்பந்தம் பரிணாம காரண காரிய சம்பந்தமா இருக்கு மண்ணுக்கும் கொடத்துக்கும் உள்ள காரண காரிய சம்பந்தம் எப்படிப்பட்டதுன்னா அதுதான் மித்யா காரண காரிய இங்க வந்து சத்திய காரிய காரண சம்பந்த பாலுக்கும் தயிருக்கும் உள்ள சம்பந்தம் வந்து சத்தியமான காரண காரிய சம்பந்தம் இருக்கு அது இன்னொரு ப்ராப்ளம் இல்லை இப்ப பிரம்மன் ஜெகத் ஆயிட்டார்னா பிரம்மன் காணாமல் போயிடுவார் வேற வேற ஆயிடுவார் அது காணாம போயிடுச்சு காரியாரண சம்பந்த இதுக்கு என்னங்குறது திரும்ப வரப்போகுது அந்த கருத்து ஆக குடத்துக்கும் மண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் சத்திய சம்பந்தம் இல்லை அது கேவல நாமரூப கர்ம மித்தியா நாமரூப கர்ம சம்பந்த மண்ணுக்கும் குடத்துக்கும் உள்ள காரண காரிய சம்பந்தம் மித்யா ஒரு பொருள் இருக்கா பொருள் ஒண்ணுதான் இருக்கு பொருள் ஒண்ணுதான் இருக்கு ஆகியனால சத்திய காரிய காரண சம்பந்தம் சொல்ல இதுதான் நம்ம மதம் ஆகியனால பொருள் பொருள் பொருள் வந்து ஒன்று தோற்றம் இரண்டு தோற்றம் சத்தியமா என்னன்னா நித்யா அத்வைத்தம் சத்தியம் இப்படி பாருங்க எத்தனையோதனம் படிக்கிறோம் இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா எத்தனையோதனம் சொல்லிட்டுதான் இருக்கும் அத்வைதம் சத்தியம் துவைதம் நித்யான் இப்படி சிந்திச்சுட்டு சொன்னா வித்தியாசம் தெரியறதா இல்லையா அதுதான் புத்தியினுடைய விசேஷம் வித்யா மாயினுடைய ஆழம் அப்ப இந்த யுகபத் சம்பத்தில யுகபத் சம்பவம் இருக்கட்டும் யுகபத் சம்பவத்துல சொன்னா என்ன சம்பந்தம் இல்லை ஆகையினால நீ கிரமம் சொல்லித்தான் ஆகணும் விட மாட்டேங்கிறோம் கிரமன் சொல்லித்தானுங்கிறது நம்ம மூணாவது கருத்தா மூணாவது மூணாஸ்லம்னா என்ன பதினாறு பதினஞ்சு பதினாறில் பார்த்துட்டோம் அப்புறம் இந்த பதினேழில் இப்போ நான் உங்களை சொல்கிறேன் இந்த பதினைஞ்சா ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் புல்லகிட்ட இருந்துச்சுன்னா சொன்னேன் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறேன் புல்லகிட்ட இருந்து அப்பா வந்தாருங்கிற உதாரணத்தை சொன்னோம் இல்லையா அதை அடிப்படையாக கொண்டது பலனில் பலன்ல இருந்து உண்டு வந்த ஹேத்துவானது இல்லவே இல்லை அதாவது அப்பா வர்றது எப்படி நடக்காதோ அது மாதிரி பலன்ல இருந்து தோன்ற முடியாது தோன்ற முடியாது காரியத்திலிருந்து ஏதாவது காரணம் தோன்றியதாக உனக்கு எக்ஸாம்பிள் இருக்கா காரியத்திலிருந்து காரணம் தோன்ற முடியுமா காரணத்திலிருந்து காரியம் தோன்றுமா காரியத்திலிருந்து காரணம் தோன்றுமா வேதாந்திருக்கோம் வச்சு <laughs> <laughs> கௌடபாதக காரிய படிக்கல என்ன குழப்பம் வருவோம் அப்ப குழப்பம் வந்ததுக்கு பிறகுதான் காரணமே புரியுது அது மாதிரி அப்போ காரியம் இல்லைன்னா காரணமே புரியாது ஆகவே என்ன சொல்றாருன்னா இந்த காரியத்திலிருந்து காரணம் தோன்றுவது என்பது கிடையாது நான் சும்மா இது சொன்னேன் அது பெருசாக எடுத்துக்காய் இப்போ என்னன்னா காரியத்திலிருந்து காரணம் தோன்றுவது பிரசித்தமே இல்லை அப்படி பிரசித்தமே இல்லாத ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அதுலருந்து காரியம் தோன்றுகிறதுன்னு சொல்கிறேன் நீ எப்படி அது என்ன காரணம் பாருங்க அதான் காரியிலிருந்து நீ காரணம் தோன்றுகிறது நீ சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு அது ஆதி அதுக்கு இது ஆதி மருத்துவ ஆதி அது மறந்தீங்கன்னா போச்சு புரியாது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறப்போ பதிமூணாவது ஸ்லோகத்தை மறந்து விடுறோம் அந்த பதினாலாவது ஸ்லோகத்தை மறந்து அதனால புரிய மாட்டேங்கிறது அதனால் அது ஞாபகம் இருக்கணும் ஹேத்து ஆதி பலம் ஆதி ரெண்டும் அநாதி அப்படின்னு நீ சொல்லிவிட்டேன் அப்புறம் முதல் கர்மா முதல் பலம் முதல் பலன் வந்து முதல் கர்மாவுக்கு பலன்தான் முதல் சரீரம் வந்து முதல் கர் கர்மாவுக்கு காரணம் முதல் கர்மா வந்து முதல் சரீரத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னி மாத்தி சொன்ன அது வேற அனாதி வேற இப்படி சொன்னா அப்பிரசித்தா கதம் ஹேத்து உற்பத்தி எப்படி எப்படி அடிச்சுட்டா இருக்கும் இந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுட்டா புரியும் இது அதுபுதமான ஸ்லோகம் காரியிலிருந்து காரணம் தோன்ற முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆகையினால அதுக்கு பிரசித்தம் என்ன பிரசித்தம் என்னென்னா காரியத்திலிருந்து காரணம் தோன்றுவதற்கு எக்ஸாம்பிளே கிடையாது எக்ஸாம்பிளே கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா அர்த்தம் எக்ஸாம்பிளே கிடையாது காரணத்திலிருந்து காரியம் தோன்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் இருக்கே தவிர காரியத்திலிருந்து காரணம் தோன்றத்துக்கு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் கிடையவே கிடையாது திருஷ்டாந்தமே எக்ஸாம்பிளே இல்லாத போது பிரசித்தமே இல்லாத ஒண்ணு கிட்ட இருந்து காரியம் எப்படி வரும் எப்படி காரியத்தை இது ஒரு அப்ரசித்தா கதம் ஹேத்து அப்ரசித்தா கதம் ஃபலம் உற்பத்த அப்ரசி ஏன்னா ஸ்லோகத்தை வச்சுன்னு சொல்ற போதுதான் இன்னும் கொஞ்சம் அவருடைய லாங்குவேஜ் படி சொல்லணும் அப்பிரசித்தமான காரணமானது பிரசித்தமான காரியத்தை எப்படி உண்டு பண்ண முடியும் காரியத்தை தானே சொன்னேன் அப்பிரசித்தமான காரணமானது பிரசித்தமான காரியத்தை எப்படி உண்டு பண்ண முடியும் எப்படின்னா இல்லாத காரணமானது இருக்கின்ற காரியத்தை எப்படி தோற்றுவிக்க முடியும் இல்லாத காரணமானது இருக்கின்ற காரியத்தை எப்படி தோற்றுவிக்க முடியும் இது பதினேழாம் ஸ்லோகத்தினுடைய கருத்து சரி ஹேத்துவிலருந்துதான் பலன் வந்தது பலன்லேருந்துதான் ஹேத்து வந்ததுன்னே வச்சுப்போம் ஆனால் ஒரு பதில் மாத்திரம் நீ சொல்லித்தான் முதல் எதுன்னு சொல்லித்தான் கதரத்து பூர்வ நிஷ்பன்னி அபேட்சையா அபேட்சையா பதில் அபேட்சித்தான் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அவர் அவருடைய லாங்குவேஜ் அது எஸ்எ சித்திஹி அபேட்சையா விரும்பி நாம விசாரம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அந்த சித்தியானது வருவதற்கு எது முன்னால் தோன்றியது என்று சொல்ல வேண்டும் திருத்தியா விக்தியில போட்டுட்டார் அபேட்சையான் நமக்கு என்ன தோன்ற எந்த சித்தியை அபேட்சித்து இந்த விஷயம் இருக்கிறதோ சித்தினா என்ன அர்த்தம் காரண சித்தி ஜகத்காரண சித்தி ஜகத்காரண சித்தியானது எதை முன்னிட்டு இருக்கிறதோ அது எது அதில் எது முதல் என்று சொல்ல வேண்டும் கர்மமா சரீரமா சொல்லு முடியல நம்ம வந்து ஆப்ஷனை கர்மம் முதல்ல சொல்ல முடியாது முதல்ல சொல்ல முடியாது ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு காரணம் சொல்ல முடியாது மியூச்சுவல் சொல்ல முடியாது அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம்னா அடுத்தது என்னன்னா யுக பத்து முடியாது இப்போ ஒன்னே ஒன்று தான் பாக்கி இருக்கு பரம்பரை அது வந்து இந்த பீஜாங்குறதுலாம் சரியா வருகிறது இதை காட்டணும் அதில் தான் அந்த கருத்து சங்கராச்சாரியர் அங்கே சங்கராச்சாரியார் சொல்றார் கவுடபாதர் சொல்லலை சங்கராச்சாரியார் அதையும் சேர்த்து போயி சந்த தீங்குற சந்த தீனா பரம்பரா பிரவாக ஆக ஹேத்து பல சந்த சங்கராச்சாரியோட லாங்குவேஜில் சந்த சொல்லாம சிங்கிறது வெறும் சப்த மாத்திரம் அப்புறம் இந்த பத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டா உன்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உனக்கு தெளிவா தெரியாததுனால உனக்கு இதை விளக்குறதுக்கு சக்தி கிடையாது அசக்தி அபரிஜானம் அப்புறம் உனக்கு என்னன்னா கிரமம் கோபம் குழப்பம் அதாவது இந்த முறை குழப்பம் இருக்குது ஹேத்துவா பலமா கர்மமாக சரீரமாக இதில் எதை முதல்ல சொல்கிறதுன்னு உனக்கு பெரிய குழப்பம் இருக்குது பகவானே திடீர்னு கர்மத்தை கொடுத்துட முடியாது பகவானே திடீர்னு சரீரத்தை படைச்சுட முடியாது ஜடமான இந்த பிரபஞ்சம் திடீர்னு கர்மத்தையும் ஜ இதையும் படைச்சுட முடியாது தானே வர்றதுக்கு முடியாது இப்படி எல்லாம் பல கேள்விகள் கொண்டே இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் என்னாச்சுன்னா இப்படித்தான் இப்படி அவங்க சொல்றதன் மூலம் என்ன தெரிகிறதுனா பேசாம சிருஷ்டியே இல்லைன்னு சமத்தா ஒத்துணா வம்பே இல்லை அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அஜாதி அஜாத்திஹி அஜாத்தி கிமபி ந ஜ எத்த கிச்சின் நாயத்தே தத்தது உத்தமம் சத்தியம் ஆதவ் அந்தேச்ச எந்நாஸ்தி வர்த்தமானே தத்ததா இதை திரும்ப திரும்ப கௌடபாதர் அடி மேல பவுண்டேஷன் சொன்னேன் பாருங்க அடிக்கு அடிச்சுட்டே இருக்க விட போறாரா என்ன இன்னும் பாருங்க அப்ப இவருடையும்ராச்சாரியார் சும்மா ஒண்ணு அந்த ஸ்லோகம் எழுதல பிரஜா வைசாக்க வேத குபித ஜலநிதே வேதநாமியாலோக்கிய மக்னான் நபிரத ஜனன கிராக கோரே சமுதிரே காருணியா துத்ததாராமர்லபம் பரமகுருமமும் அத்வைத்தம்னாலே காரணகாரியவில அத்வைத்தம் சொன்னாலே என்னர்த்தம் காரணகாரியவிலம் அப்ப சொல்லிட்டாங்க இப்ப காலம்புர இந்த இருவதாம் ஸ்லோகத்தை பார்த்தோம் இருபத்தி ஓரா ஸ்லோகத்தை பார்க்கல இல்லையா காலம்புற இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இந்த இருபதாம் ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டதுங்கிறத சொல்லி முடிச்சு விடுறேன் இப்படி பார்த்துட்டா நமக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரியிறதோ இல்லையோ எனக்கு இந்த மகா தத்துவம் போகணும் மகா தத்துவம் போகணும் எனக்கு படிச்சுருக்கேன் படிக்காமல் எங்கேயோ போயிட்டோம் தெரியுது எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு தெரியுது திரும்பவும் சொரா இந்த வெ மரத்து உதாரணத்தை சொல்ல நீங்க வேற நான் இது நானா சொல்றேன் எந்த புத்தகத்திலும் இல்ல உங்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத் ரெண்டாவது நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்றீங்களே ஆசி அதுக்கப்புறம் என்ன நான் திரும்ப வருகிறது இப்படிலாம் நீங்க தானே சொன்னீங்க என்ன அது வந்து சொல்லியிருக்கோம் அது வந்து அது வந்து என்ன சொல்றது வியாபகாரிகமாக ஏதோ கொஞ்சம் பக்குவம் வரணுங்கிறதுக்காக சொன்னது அது வாஸ்தவமா எங்க அபிப்பிராயம் கிடையாது நாங்கள் ஒத்துன்ட்டு இருக்கோம் அதுக்காக நாங்கள் சொல்லலன்னு நாங்கள் சொல்ல பொய் சொல்லலை நாங்கள் சொன்னோங்கிறது உண்மை ஆனால் அது எதுக்கு நான் இதுக்கு வரணுங்கிறதுக்காக அஜாதிவாதத்துக்காக நாங்க ஒரு லெவல்ல ஒத்துக்கிட்ட ஜாதிவாத அது மித்யா ஜாதிவாத ஸ்லோகமே தவிர அஜாதிவாத ஸ்லோகம் இல்லை மாயிரிவ உத் நித்ர சாட்சா குருத்தே பிரபோதமே ஸ்வாத்மானம் அத்வயம் சுவாத்மான சாட்சா குருத்தே ரெண்டே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறோம் விஸ்வம் பசியதி காரிய பாருங்கள் விஸ்வம் இந்த ஸ்லோகத்தை நீ நினச்சியே பாருங்கள் நம்மளுக்கு ஞாபகம் ரெண்டாவது ஸ்லோகத்தை நீ சொல்றையே நாங்கள் வந்து இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கோமே அதை கவனித்து பார்த்தியா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது எட்டாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் தான் விஸ்வம் பசிய காரணத்தையா காரிய காரணத்தையா மாயா பரிபிராமிதா சன் விஸ்வம் பசியா போர் அந்த ஸ்லோகம் இருக்கேன் மாயா பரிபிராமித்தாரிய விஷ்வம் பசிய போர் சிஷிய ஆச்சாரியத்தையுஸ்வஸ்வாமி சம்பந்தத்திஷ்யாரிய பித்திருத்தாதி ஆத்மேதே பார்த்த ஜாக மாயா பரிபிராமி நாங்கள் ஒரு காரணம் வச்சிருக்கோம் இந்த சிருஷ்டிக்கு என்ன தெரியுமோ மாயா அவித்யா தான் தான் ஜகத்துக்கு காரணம் அத்வைத்த அஜானம் அத்வைத அஜானம் தான் துவைத்த தர்சனம் அப்படி போனாரம் அத்வைசார சரியான வாக்கியம் புரிஞ்சு வச்சு இந்த திருஷ்டாந்தம் திருஷ்டாந்திருஷ்டாந்தம் இருக்கேன் விதைக்குள்ள மரம் இருந்தது அந்த உதாரணத்தை ஒத்துக்க அது மாதிரி முதல்ல ஒரு மகா காரணம் இருந்ததுன்னு ஒத்துணுடை வார்த்தை தான் குழப்பத்தை கொடுத்தது நான் சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் ஒன்னும் தப்பு பெரிய தப்பெல்லாம் கிடையாது இருந்தாலும் இன்னும் தெளிவுபடுத்தணும்ங்கிறதுக்காக சொல்றேன் சாத்தியசமஹாங்கிற வார்த்தைக்கு நீங்க இப்படி போட்டுக்கலாம் அப்பொழுதும் குழப்பத்தை அது நீக்கிய பாடில்லை நீ சொல்லக்கூடிய இந்த விதை மரம் உதாகரணம் வந்து இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லை சொல்லிட்டுதான் இருக்கும் ஆம் சர்வபூதாம் கிரகிருஷ்ணர் அப்போ வந்து எல்லா எங்கெல்லாம் சிருஷ்டி வாக்கியங்கள் இருக்கோ அதெல்லாம் பாருங்க வேதத்தில் இருக்கிற சிருஷ்டி வாக்கியங்கள் கீதையில் இருக்கிற சிருஷ்டி வாக்கியங்கள் புராணத்தில் இருக்கிற சிருஷ்டி வாக்கியங்கள் எல்லாம் இதான் சொல்லியிருக்கு ஆனால் எல்லா சிருஷ்டி வாக்கியங்களுக்கும் விசாரம் பண்ணினா நிறைய தோஷம் வரும் அல்டிமேட் நிறைய ஆழமான கேள்விகள் கேட்கப்பட்டால் சரியான பதிலை எவரும் தர முடியாது மூல காரணத்திற்கு சரியான பதில் சொல்ல முடியாது மூல காரணம் ஒரு புரியாத புதிர் விடுவிக்க முடியாத மாபெரும் புரியாத புதிர் விடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டிய புதிர் நம்ம வஸ்துவை புரிஞ்சுக்கிறத விட்டுவிட்டு இது என்ன வந்தது எப்படி வந்தது சொல்லுவேன் இல்லையா விந்தியெல்லாம் ஒற்றை எப்படி வந்தது ஒற்றை எப்படி வந்தது ஒற்றை அடிக்கும் அப்புறம் வந்ததுங்கிறது பாப்போம் உள்ள ஒற்றை சேர்ந்துட்டே இருக்கு நீ சொல்ல சொல்ல இல்லை நோய் வந்தாச்சுன்னா நோயை நீக்கிறதுக்கு வழியை பார்க்குறத விட்டு விட்டு நோய் எப்படி வந்தது நோய் எப்படி வந்ததுன்னா ஓரளவுக்கு சொல்லலாம் கண்டுபிடிக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே என்ன ஒன் தலை விதி பாரு டாக்டர் கடைசியில் என்ன சொல்வாரு ஓன் தலை எப்படி சார் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்ல அது என் தலை அது என் தலைவிதி தலைவிதினா நீ என்னன்னு கேட்குற பாரு அது என் தலைவிதி அப்படிதான் சொல்லணும் எங்கே பதில் சொல்ல முடியாதுக்கு ஒரு லெவலில் ஸ்டாப் பண்ணும் ஆனால் ஒன்று அது ஸ்டாப் பண்ணவும் முடியாது ஏன்னு கேட்டால் அந்த அரிப்பு விடாது அதுக்காக இவ்வளவு ஆழமாக கேள்வி கேட்டுட்டோன்னு வச்சுங்களேன் முடியாதுங்கிறத தெளிவாக முடியாதுன்னு சொல்லிவிடுவோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கௌடபாத காரியம் படிச்சுட்டோம் தெளிவாக தெ இட் இஸ் நாட் பாசிபிள் ஜெகத் காரணத்தை நிரூபிக்க முடியாதுங்கிறத நாங்கள் ரொம்ப நாள் கிளாஸ் கேம்புக்கு போய் பதினஞ்சு நாள் அதுக்கு ஒரு பதினஞ்சு பன்னெண்டு நாள் இப்படி கேம்ப் எல்லாம் போட்டு போட்டு நாங்கள் படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டோம் இத்தனை கிளாஸ்ல படிச்சு புரிஞ்சு வச்சுனுட்டோம் அப்படி சொல்லாங்க கஷ்டமே இல்லை ஆக அது என்னன்னா சாத்தியசமஹ அப்பவும் அந்த குழப்பம் தீரமாட்டேங்கிறது அப்ப நீங்க சாத்தியசமகாங்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம் சதா சாத்தியசமஹாஹி சஹா அதாவது சங்கராச்சாரிய சொல்றது எங்க சாத்தியத்துக்கு சமமா இருக்கு நீ அந்த திருஷ்டாந்தம் ஒத்து வராது அந்த எக்ஸாம்பிள் வந்து சரிப்பட்டு வராது அது குழப்பத்தை தீர்க்காது அது சொல்ற ரெண்டாவது நீங்கள் இப்படி போட்டு வச்சுங்க சதா சாத்திய சமோஹி சஹா சஹான் சஹா திருஷ்டாந்த அந்த திருஷ்டாந்தமானது சாத்திய சமஹா நம்ம வந்து இந்த திருஷ்டாந்தம் இப்படிலாம் காரணக்காரிய விசாரம் பண்ணி நம்ம என்ன அடைஞ்சிருக்கோம் குழப்பத்தை தான் அடைஞ்சிருக்கும் இன்னும் தீர்மானத்துக்கு வரலை நம்ம வேதத்து பக்கமே போறல பிரம்மத்தை பத்தியே பேசலே அங்க வந்து தர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்கும் அவங்களும் வேதத்தை ஒத்துருக்காங்க கர்மா தீரிய ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி அவங்க வேதத்தை புரிஞ்சுக்கிட்ட முறை அப்படி அதனால அவங்க அதை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகியனாலும் அவங்கள்ட்ட நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த பீஜாங்குரன் நியாயத்தில் குழப்பம் தீரலன்னு தானே இத்தனை பேசணும் நீ பழபடியும் பீஜாங்குரன் நியாயத்தையே சொல்லி பழைய அதே குழப்பத்தை கொண்டு வரையே அப்படிங்குற அதே குழப்பத்தை தானே சொல்ற குழப்பமாக இருக்கிற ஒரு திருஷ்டாந்தம் குழப்பத்தை தீக்கிறதுக்கு எப்படி உதவி புரியும் அப்படி கேட்குற ரெண்டாவது லைன் இது ஆக்சுவலாக ரெண்டாவது லைன் இருக்கு அது ஒரு பியூட்டிஃபுல் கொட்டேஷன் கொட்டேஷன் இல்லை வேற எதுலேருந்து எடுக்கலை நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமான கொட்டேஷன் தேவைடு தீக்கிறதுக்கு உதவாது அதான் அதனுடைய தாற்பயம் குழப்பமான ஒரு சான்று இந்த விதை மரம் காரணம் இருக்கே இப்போ நம்ம கேள்வி என்ன மூல விதை என்ன அதானே கேள்வி மூல விதை அதான கேள்வி மூல விதை எதுன்னு சொல்ல முடியல அப்போ என்னாச்சு குழப்பம் வந்துட்டே இருக்கு இப்போ இந்த மரத்துக்கு விதை ஒன்று இருக்கு அந்த மரத்துக்கு காரணம் இன்னொரு மரம் அந்த மரத்துலேருந்து தான் இந்த விதை வந்தது இந்த விதையை வந்து இந்த மரத்தை உண்டு பண்ணிட்டு அந்த மரத்துக்கு இன்னொரு மரம் வரும் மகாம் எது நிரூபிக்க முடியாது ஆனாட்டூல காரணத்தை கண்டுபிடித்தே தீர்வது நம்மளும் பண்ணி முடிச்சு கைய தொடச்சிட்டு போயாச்சு எல்லாம் பண்ணி விசாரம் பண்ணி சாப்பிட்டு அதை நாம உட்காந்து படிச்சுருக்கோம் என்னெல்லாம் இருக்க முடியுமோ அத்தனைபிலிட்டிஸும் இனி புதுசா யாராவது பண்ணிருக்காங்களா தெரியல இருக்கு நிறைய டெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியதுலாம் இருக்கு படிச்சு பார்த்தா தெரியும் ஆக இதோட நீங்க இதை புரிஞ்சுங்க இருக்கிற ஒரு பட்ச சம்ப தெரியுமா நீ சொல்ற மாதிரி இந்த புத்திரன் இருந்து அப்பா வந்தாங்கிற மாதிரி ஆட்கள் இல்லை சும்மா நீ எங்களை சொல்லாது இந்த புள்ள கிட்ட இருந்து அப்பா வந்தான்னு சொல்லி எங்களை மடக்க பாக்குற நீ அது எங்களுக்கு இஷ்டம் இல்ல நாங்க இதத்தான் சொல்றோம் விதையிலிருந்து மரம் வந்ததான் சொல்றோமே தவிர அப்பா வந்தான் நீ எங்களை அந்த மாதிரி பேசாது அந்த எக்ஸாம்பிள் சொல்லாது எங்க எக்ஸாம்பிள் இந்த புத்திரா ஜென்ம பித்துகு இல்ல எங்க எக்ஸாம்பிள் பீஜாங்குற திருஷ்டாந்தம் பீஜாங்குர திருஷ்டாந்தமும் ஒன்னும் பிராப்ளத்தை சால்வ் பண்ணலயே சரி நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேனே வச்சுப்போமே நீ சொல்றதை பார்த்தா புத்திரா ஜென்ம பிதூர் யசா அப்படின்னு நான் நினைச்சேன் சரி பரவாயில்லை நீ பீஜாங்குர திருஷ்டாந்தம் சொல்கிறேங்கிற ஆனால் அந்த பீஜாங்குர திருஷ்டாந்தம் குழப்பத்தை தீக்கிலியே எப்படி இருந்தாலும் நமக்கு மூலக் குழப்பம் போகமாட்டேங்கிறது உன்னுடைய ஃபிலாசபி என்ன ஹேத்து ஆதி பலமும் ஆதி அப்புறம் ஹேத்துவுக்கு பலம் ஆதி பலனுக்கு ஹேத்து ஆதி ரெண்டும் அனாதி இதுதானே உன்னுடைய சித்தாந்தம் அதுக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஹேத்துவும் இல்லை பலமும் இல்லை அப்புறம் அந்யோன்யமும் கிடையாது யுகபத்தும் கிடையாது அப்புறம் நீ பழையபடியும் அதையே பேசினா என்னப்பா நியாயம் இப்படி பேசினா தான் எனக்கு புரியுது உங்களுக்கு புரியுறது இல்லைப்போ இப்போ குழப்பம் இல்லை இப்போ இந்த குழப்பம் தீராதுங்கிறது தெளிவாக புரியுது அப்படின்னு சொல்றாரு கர்மா தியரிய கிடையாது ஒரு எக்ஸ்டன் வரைக்கும் ஒத்துக்கலாமே தவிர ஆனா வந்து வெறும் பிரஜா கருவதிக்கும் உனக்கு சுய அறிவு இல்லைன்னா சாஸ்திரத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது இல்லாத சிருஷ்டியே இருக்கு இருக்குன்னு சொல்லின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம இந்த ஒரு விளையாட்டு விளையாடுவாங்களாம் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் எனக்கு மறந்து போச்சுது அதாவது இந்த காசு இருக்குதுல்ல இந்த காசை இந்த புருவத்துக்கு நெத்தியில் வச்சு அழுத்துறது ரொம்ப இந்த வந்து குழந்தைகளாக போய் இந்த ஒரு காசை வந்து புருவத்துக்கு நெத்தியில் வச்சு ஒரு அழுத்த அழுத்துறது அழுத்திட்டா அது இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துடுறது இந்த காசை எடுத்துட்டா அவங்ககிட்ட சொல்கிறது இந்த காசை கீழே குமிஞ்சு நீ தட்டணும் அதை வந்து மூணு தட்டுத்தாலும் தட்டணும் நீ தலையை தட்டுறதா இருந்தால் அதுக்கப்புறம் வரலன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் இப்படி சொல்கிறது ஒன்று இது வண்ண ஒன்னே இந்த மாதிரி காசை ஒட்டி விட்டு எடுத்துடுவான் அவன் நிஜமாகவே அது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுவும் இந்த புதுசாக இருக்கிற பையங்கள் இருக்கான்னு அவங்கள போய் பண்ணணும் அவனுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது இந்த விளையாட்டு தெரியாததாக இருக்கும் அவனை அப்புறம் தெரிஞ்சு போயிடுவேன் பிரயோஜனமே இல்லையே அவள் சுவாரஸ்யம் இருக்காது அப்போ என்ன பண்ணால் அவன் வந்து பிடிப்படி பிடிமா முதல்ல குடிஞ்சு குடிஞ்சு பார்ப்பான் விழுகாது அவனுக்கு இருக்குங்கிற எண்ணம் இருக்கும் மனசில் இருக்கிற எண்ணம் பிடிப்படி குனிஞ்சு குணிஞ்சு பார்ப்பான் பின்னால் தட்டுவான் ஒரு தட்டு தட்டுவா ரெண்டு தட்டு தட்டுவா விழுகாது மூணு தட்டு தட்டி பார்ப்பான் விழுகாது அப்புறம் இன்னொரு சொல்லுவான் பரவாயில்ல இன்னும் ஒரு தட்டு தட்டலாம் அப்படின்மா அப்போ தான் அது சீரியஸ் விளையாட்டாக இருக்கும் ஒரு தட்டு தானா சரி இன்னும் நல்லா தட்டி பார்க்குறேன் ஓய்வு ஒரு தட்டு தட்டி பார்ப்பான் விழுகவே விழுகாது அப்போ என்ன பண்ணுவான் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கிற போது என்ன சொல்லுவான் டே காசே அங்கே இல்லைடா நான் சும்மா ஏமாத்துறான்டா இல்லை இல்லை இருக்கு அப்படிம்மா இருக்குமா ஆமாம் இல்லைடா நான் உன்னே சொல்கிறேண்டா இருக்குடா இல்லை இல்லைடா இல்லைடா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்னென்னா அவன் கையை வச்சு தடவி பார்க்குறான்னு பார்க்கக்கூடாது அது சொல்லணும் கையை வச்சு தடவி பார்க்குறானான்னு சொல்லக்கூடாது அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கொண்டு காமிச்சான்னா பார்த்தியா இல்லவே இல்லைன்னு உன் முகத்தில் காசு இல்லை அது கையெடுத்து வச்சே பார்த்துக்கலாம் வேறு விஷயம் ஆனாலும் அவனுக்கு அந்த இருக்குங்கிற ஃபீலிங் இருக்கு இல்லையா அந்த ஃபீலிங் போகணும்னா கண்ணாடியை காட்டு அது மாதிரி இந்த ஜெகத்து நாஸ்தின்னு நம்ம சொல்கிறோம் ஜெகத்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த காசு இல்லைன்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா இந்த ஜெகத்து இல்லைப்பான்னு சொல்கிறோம் அவங்ககிட்ட அவள் இருக்கு இருக்கு நினைச்சிட்டு இருக்கா இல்லேன்னு காட்டுறதுக்கு எதை காட்டணும் நான் திரம் நகிஷ்பிரஜம் நோபயதிரம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அகிராஹியம் அலக்ஷணம் அச்சித்யம் எல்லாம் சொல்லி சர்வம் ஹேத பிரம்ம தத்வசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரஸ்மி பிரானம் பிர என்ன சொல்லு இதுக்கு இவ்வளவு ஆச்சா அதனால் இது ஒன்றும் பொருத்தமில்லைன்னு முடிச்சுட்டோம் நகி சாத்தியசமோ ஹேத்து அ சாத்தியசமஹா அதுக்கு டிட்டலாக நீங்கள் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வரும் அதில் சாத்தியசமஹாங்கிற வார்த்தைக்கு சாத்தியம்னா என்ன நம்முடைய முதல் முதல் குழப்பமே அதுதான் நம்ம சாத்தியம்னா இங்க வந்து திரு தர்க்க பாஷ அது சாத்தியசமாக நமக்கு குழப்பமா இருக்கிற விஷயம்தான் அது நம்முடைய சாத்தியம் என்னது இப்போ இந்த குழப்பத்தை எப்படி தீக்கிறதுன்னு அந்த குழப்பம்தான் நம்ம சாத்தியமா இருக்கு இந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு வழிய பார்த்துட்டு இருக்கோம் நீ என்ன பண்ற அந்த குழப்பத்துக்கே எக்ஸாம்பிள் சொல்ற அந்த குழப்பம் ஒன்றும் தீர போறதில்லை அப்படி சொல்லிவிட்டார் நீ இந்த குழப்பமான எக்ஸாம்பிள் சொல்றதுனால குழப்பம் தீராதுன்னு சொல்லிவிட்டார் அடுத்ததுல அடுத்தது பார்த்துட்டோம் அடுத்தது படிக்கலாம் பூர்வா பரா பரிஞானம் அஜா தே கம் பூர்விய பூர்வராஜா ஜாயமான வை கதம் பூர்வம் நே இது என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் பத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் சொன்னார் ஏம்ஹி சர்வசா புத்தை அஜாதிதா அஜாதி பரிதீபிதா இன்னும் சில ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இதுதான் புரியும் விவாதோ விருத்தஸ்ட் அப்புறம் பார்ப்போம் பூர்வாபர பூர்வாபர அபரிஜானம் பூர்வ அபர அபரிஜானம் இப்போ இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் பீஜாங்குற திருஷ்டாந்தம் பார்த்தோம் எது பூர்வம் எது அபரம்னு தெரியல இந்த ஹேத்து பலவாதம் தான் இன்னும் முடியலை ஹேத்துவா பலமா முட்டையா கோழியா இந்த கதை முடிய மாட்டேங்குது இது வந்து எந்த திருஷ்டாந்தமாக இருக்கட்டும் அதாவது உலகத்துக்குள்ளேயே இருக்கிற திருஷ்டாந்தமாக இருந்தாலும் மூல இது பண்ண முடியல நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற திருஷ்டா இதிலேயே தோஷங்கள்லாம் சொல்லப்படுறார் உலகத்துக்குள்ளேயே இருக்கிற திருஷ்டாந்தங்களை வச்சுக்கிண்டே சொல்லப்படுறார் உலகத்துக்குள்ளேயே நம்ம அனுபவத்தை வச்சு இதுக்குள்ள இருக்கிற காரணக்காரியத்திலே தோஷங்கள்லாம் சொல்ல போற கொஞ்ச நேரத்தில் தோன்றினத்துனால காரணம் இருக்கா காரணம் இருந்ததுனால உலகம் தோன்றியதா ஆனா இது தோன்றினத வச்சே என்ன கண்டுபிடிப்போம் நான் இருக்கிறத வச்சே எங்க தாத்தா கண்டிப்பா இருந்திருக்கணும் சந்தேகமே இல்லை அதனால் காரணம் இருக்கணுங்கிறது ஊகம்தான் ஆனால் இந்த தாத்தா இருக்கிறதுங்கிறது ஊகம் ஓகே ஆனால் மூல காரணம் ஜகத்துக்கு மூல காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறது உலகத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை ஏதோ ஒன்று இருக்கணும்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ மனுஷனாக பிறந்திருக்கோம்னா ஆதி யாரோ ஒருத்த இருந்தான்னா அந்த ஆதி மனுஷன் யாரு அது ஆதாம்னு சொன்ன அதனால ஆதாம் ஆதி ஆதியிலிருந்து வந்து ஆதாம் எல்லாம் அதுலருந்தான் வந்திருக்கணும் ஆதம் ஆதி பகவன் முதற்றே உலகு சௌரியமாக போட்டுருவாங்க இதுதான் எங்கள் பைபிளே தான் சொல்லிடுது ஏன்னா ஆதி பகவன் பா பகவான் வேற ஆதம் வேற இல்லையா இப்படித்தானே ஆதம்ஸ் பிரிட்ஜின்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆதி ஆதி ஆதி ஆதம் ஸ் ஆதி பாலம் தான் அர்த்தம் உலகத்திலேயே ஆதியான பாலம் டிராமர் பாலம் அப்படின்னு சொல்லி முதல்ல கட்டப்பட்டது மனிதனால இவ்வளோ பெருசாக கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் போயிட்டு போயிட்டோம் அப்போ ஆதி காரணத்தை பற்றி தான் நமக்கு கேள்வி அப்போ இந்த இதெல்லாம் பின்னாலையும் பார்க்கிறோம் நம்ம பூர்வ அபர அபரிஜானம் அபரிஜானம்னா என்ன தெளிவாக தெரியல எது முதல்ல வந்ததுங்கிறது கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே என்ன சொல்றதுன்னா எதுவுமே வரலங்கிற குரூப்பில் சேர்ந்துருவோம் அஜாத்தேகே பரிதீபகம் ஆகினாலும் இந்த குழப்பத்தை விடுறதுக்கு என்ன வழின்னா பேசாம எதுவுமே எத்தனை கிஞ்சின்ன ஜாயத்தே ஏதத்தது உத்தமம் சத்தியம் எல்லாத்தையும் விடுறது தான் உத்தமம் சத்யம் நல்லது அல்ல இதை விட்டுடலாம் ஜாயமானத்து தர்மாத் கதம் பூர்வம் ந கிரியத்தை பூர்வம் கதம்ன திருஷ்யத்தை தர்மத்துலேருந்து ஏன் இதை கண்டுபிடிக்க முடியல நம்மளால் தஸ்மாத்து நமக்கு கண்டுபிடிக்க முடியல எந்த காரணத்தை வச்சும் நம்மளால் ஜாயமானாத்து தர்மாத் தர்மாத்துனா இந்த இடத்துல சிருஷ்டி எல்லாம் போட்டுங்கோ தர்மஹா ஜீவஹா எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் நாம் தர்மாத்து ஜாயமானாத்து தர்மாத்து தோன்றியிருக்கிற தர்மத்திலிருந்து அதற்கு முன்பானது எப்படியாயினும் அதை கண்டுபிடிக்கவே முடிவதில்லை தஸ்மாத் பூரண பூர்வம் காரணம் பூர்வம்னா என்ன காரணம் நிறைய ஏதாத்து ஹேத்துஃபலையோ பூர்வாபர அபரிஞ்சானம் பூர்வாபராபரிஞானம் தச்சதா பரிதீபகம் அவபோதகம் இத்தர் பரிதீபகம்னா என்ன விளங்க வைக்கிறது இதுவே அஜாதிவாதத்தை அஜாத்தியை விளங்க வைக்கிறது அஜாதி அத்வைத பிரம்மனை இதுவே விளங்க வைக்கிறது ஜாயமானஹா ஹீச்சேத் தர்மஹா கிரஹியத்தை தோன்றியிருந்தால் தர்மம் கிரகிக்கப்படும் கசம் தஸ்மாத் பூர்வம் காரணம் ந கிரஹியத்தை எப்படியோ அந்த அந்த பூர்வ காரணம் நம்மளால் முடியல அவசியம் தனக்கம் தோன்றும் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வர ஜன சம்பந்த பரிதீபம் தாரணயிருந்தா அப்படி கொண்டு வர கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற நான் இருக்கேன காரியத்துக்கு காரணம் முடிச்சுட்டார் நீதான் இந்த காரணமா உலகம் எல்லாம் உங்கட்டிருந்து தான் வந்தது மய்ய சகலம் ஜாத்தம் மயிச பிரதிஷித்தாதி திரமத்ஸ் அஹம் என்ன கதம் பூர்வம் நிறியத்தை அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு பூர்வம் நிறைய கதம் பூர்வம் நிறைய பூர்வம் நிறைய அதே மாதிரி இந்த சமஸ்தகத்துக்கும் வேறான பரபிரம் கதம் பூர்வம் தர்மாத் கதம் பூர்வம் நகே கொஸ்டின் மார்க் போட்டு கே ஆச்சரிய போட்டு இன்னும் புரியல நீ அது இத்தனை நேரம் இதை முதலே சொல்லி தொலைக்கப்படாது முதல்ல சொல்லிருந்தா நான் வந்து கேம்புக்கே வந்திருக்க மாட்டேன் இழுன்னு இழுத்து போன வாரம் ஆரம்பித்த கிளாஸு இன்னும் பத்து இருபது ஸ்லோகத்தை கூட தாண்ட மாட்டேங்கிறது இந்த லட்சணத்தில் இனி எப்படி முடிக்க போகிறது தெரியல அடுத்த காலத்தில் அப்படி போயிட்டே இருக்குது சிலதெல்லாம் கொண்டு போயிடலாம்னு கஷ்டம் இல்லை கதம் பூர்வம்னா கிரஹியத்தை முடியலையா என்ன இது பண்ண முடியலையாரு குடிச்சுட்டார் அப்புறம் பாருங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் தஸ்மாத் ஜன்ய ஜனகையோ சம்பந்தசிய அனபேதத்வா தோன்றுகின்றிக்க முடியாது ஆக எனக்கும்ிய விசாரம் பண்ற நான் தான் உண்மையிலேயே மூல காரணம் அப்ப இந்த காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்றது அனாவசியம் எங்கிட்ட இருந்துதான் உண்டாச்சு எப்படி சொப்பனவது என்ன பிரபஞ்சோயம் ஞாபகம் இருக்கோ இது பின்னாடி படிச்சோன்னு முன்னாடியே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வந்துருக்கு அத்வைத பிரகலத்திலயோ வைத்த வைத்திய பிரகலத்திலேயோ எங்கேயோ இருக்குது எப்படி இருக்கு பாருக்கும் எப்படி என்னிடத்தில் மாயையால் தோன்றியதோ அப்படி ஜாக பிரபஞ்சமும் என்னிடத்தில் மாயையினால்தான் தோன்றியது ஆகவே உண்மையில் அகமேவ சர்வ காரணம் அஸ்பின் நான் பிரவாதவன் बहुधा அதுதான் நீங்க ஏழாவது அத்தியாயத்தை மறக்க கூடாது ஏழு ஒன்பது அத்தியாயத்தை மறக்க கூடாது என்ன சொன்னார் கிருஷ்ணர் மஸ்தானி சர்வூதானி நாகம் தே ஸ்வஸ நானி பூதானி பசியமே யோகமேஸ்வரம் என்னுடைய யோக மகிமையை பார் கௌடபாதி அறிவியை படித்தால் என் யோக மகிமை புரியும் அப்படின்னு கரு இப்போ அடுத்தது இன்னொருது இன்னும் சொ தோன்றையே திருஷ்டாந்தமாக சொல்றேன் கேளுங்கிற ஷோகத்தை படிப்போம் டைம் கம்மியாக தான் இருக்கு நாலு ஆயாச்சு ய <raging Nepalate> <nailsami> <Hardy> மறுபடியும் ஒரு ஆறு விகல்பம் பண்றபால ஏற்கனவே ஆறு விகல்பம் பண்ணி ஒரு மாதிரி வச்சிருக்கோம் ஆகையினால இந்த ஆறு விகல்பத்தையும் நல்லா ஞாபகம் இருக்கோ நாளைக்கு அந்த ஆறு விகல்பம் என்னங்கிறத காலையில பார்க்கலாம் இந்த அளவுல நிறைவு செய்கிறேன் ஹரி ஓகிரதா தித்திரோன் முக்தம் ஜாகிரதா ஓங்காரை கசுசம் வேத்தியம் யப்பதம் தன்னியம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தே நம ஐயனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேம் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கீ ஜன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாசஸ்வாமிக்கீ